சச்சிதானந்த விஷோத்தியேதவே தாபத்தய விநாசாயமியக்கீனோ நாராயணோ மம ஓ வசுதேவரே நாரதர் சொல்றர் வசுதேவர்கிட்ட தொயா அத்திய பகவான் ஸ்மாரிதா உன்னால் பகவான் நினைவுபடுத்தப்பட்டார் நினைவுபடுத்தப்பட்டார்னால் எப்பவும் பகவானத்தை அவர் நினைச்சு கொண்டிருக்கார் ஆழ்ந்த மனசில் அண்டர் கரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா எப்போவும் ஆழ் மனதில் பகவானுடைய எண்ணந்தான் இருக்குது இருந்தாலும் அவருடைய விசேஷ குணங்களையெல்லாம் நினைவுபடுத்தினார் என்று சொல்கிறார் தொயான்னா உம்மால் வசுதேவராகிய உம்மாள் அத்திய இன்று भगवान ஸ்மாரிதகா பகவானானவர் நினைக்கும்படி செய்யப்பட்டார் எப்படிப்பட்ட பகவான் பரம கல்யாண மேலான ஆனந்த ஸ்வரூபம் பரம ஆனந்தம் மங்களம்னா ஆனந்தம்னு அர்த்தம் இருக்குது மங்களம்னா எல்லாம் வெரி ஆஸ்பீஷியஸ்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் பரம கல்யாணா சாதாரண கல்யாணம் பணம் இருந்தால் ஐஸ்வர்யம் இருந்தால் வீட்டில் எல்லாம் வாஸ்துவாகனங்கள் எல்லாம் நகைகள்லாம் போட்டால் மங்களகரமாக இருக்குங்க பார்த்தாலும் சொல்கிறோம் ஆனால் எல்லா மங்களத்துக்கும் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு விஷ்ணுசாஸ்திரநாமத்தில் சொன்ன மாதிரி பரம கல்யாணஹா பரம மங்களஸ்வரூபி தேவகா அவர் தன்னைத்தானே விளக்கிக்கொண்டு உலகத்தையெல்லாம் விளக்கிறார் சுயம்பிரகாசஸ்வரூபம் பகவான் நாராயணஹா அந்த பகவானாகிய நாராயணன் வாழ்க்கையில் மக்களுடைய குறிக்கோளாக நரர்களுடைய குறிக்கோளாக கொள்ளப்படுகின்ற அந்த நாராயண பகவான் அத்திய இன்று துவயா உம்மால் மம எனக்கு ஸ்மாரிதஹா உங்களால் எனக்கு அவர் நினைவூட்டப்பட்டார் அப்படின்னு நாரத மகர்ஷி வசுதேவர்கிட்ட சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் புண்ணண கீர்த்தனாராயணோ மம எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்